சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பையால் அடியேன் இந்த ஸ்கந்த சஷ்டி போது கொஞ்சம் அர்ப்பணம் பண்ணணும்னு பார்க்குறேன் அந்த குரு கிருப்பையால் குருக்கும் ஞானஸ்கனுக்கும் பிரீத்தியாக மந்தஸஸ் போஜம் மஹனயகுனவராஷிணம் ஷாந்தம் சர்வூத்த பரம் ப்ரவாத்சலியஜலதி பரமாந்தவினம் பிரபோஸ்மிலம் ஸ்வீப்பேஷம் சதாபாலி வித்திரி பஞ்சாஸ்யா தீந்திராதிமணேஷா பிதமே விரத் காணமூர் நப்தம் நாத்தம் நம்ம நத்தம் சிதேகா ஷடாத்தியாசிதி ஜோதிதேமே முகாநி சரந்தே கிரஸ்தா பிச்சித்ரம் மயூராதிரூடம் மகா வாக்கியகூடம் மனோஹார தேகம் மகச்சித்தகேகம் மகி தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் தீபாவளி உற்சவம் நடக்கிறது தீபாவளி உற்சவம் அவரர்கள் அந்தந்த தேசத்துல பிரகாரம் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கொண்டாடுகிறார்கள் முன்னாலையும் பின்னாலையும் நமக்கு தீபாவளி வந்தவுடனே ஞாபகம் வருது ஸ்கந்தசஷ்டி உற்சவம் கந்தசஷ்டி உற்சவம் அதி விமர்சையாக நம் பார்க்குறோம் ஒவ்வொரு ஆலயத்துலையும் அந்த விசேஷமாக திருச்செந்தூரில் அந்த சூரபத்ம சிங்கமுகசும் சூரபத்ம சம்ஹாரமும் வள்ளி தேவசன கல்யாணம் அப்படி நடக்கிறது அந்த ஸ்காந்த சொல்லப்பட்ட ஸ்கந்தனுடைய மகிமை சொல்லப்பட்ட ஸ்காந்தத்தில் இந்த திருச்செந்தூர் ஜெயந்திபுரமும் திருப்பரங்குன்றம் சொல்லப்பட்டதும் அங்கே முதல் கல்யாணம் நடந்தது தேவசேனா கல்யாணம் திருத்தணின்னு சொல்லப்பட்ட சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அது ஒரு ஸ்ரீவித்யா சம்பந்த ச க்ஷேத்திரம் கூட சேர்றது அப்படிப்பட்ட மூணு க்ரேத்திரங்களும் மூணு ஆறு படைவுகளும் இந்த மூணு ஆறு படைகளும் அந்த ஸ்காந்தத்தில் சொல்லப்பட்டது அந்த சொல்லப்பட்டிருக்கு அடியேனும் சில பல வருஷம் பாராயணம் பண்ணுங்க சங்கர அது வந்து சொல்கிறது அதுலேருந்து தான் ஒரு பத்து எடுத்து முதல் பாகத்தில் எடுத்து பத்தாயிரம் சீல் பண்ணிருக்கார் அந்த கச்சிய பசிவாச்சாரியார் திகட சக்கரன் ஆரம்பிக்கிறதுலையும் அது சுப்பிரமணிய சுவாமி எடுத்து கொடுத்துக்கும் அப்படிப்பட்ட ஸ்கந்த சேக்தியை முருகன் திருவட்சங்கம்னு மிக அருமையாக கொண்டாடுகிறாள் எழுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து கொண்டாடுகிறாள் அங்கே அடியானும் போய் ஓரமாக சாந்தமாக தனியாக போய் ஸ்காந்த பாராயணம் மட்டும் வரஞ்சுங்க ஒரு தடவை நம்மால் போக முடியாமல் போயிடுத்து ஜரம் மழை அப்படி அதனால் பரம நிர்வேதமடைந்து இருந்தபோது சுப்பிரமணிய பூஜங்கத்தை அடியேன் சமர்ப்பணம் பண்ணேன் நித்யம் முருகா முருகான் அதே மாதிரி இந்த தடவை அருணகிரிநாதர் அனுகிரகம் பண்ணி கொடுத்த கிரந்தங்களில் மிகவும் ஒசத்தியான கிரந்தம் அந்த கந்தர் அனுபூதி அந்த ஸ்கந்தர் அனுபூத்தியை சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு ஆவலோட ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் முன்னோயை பார்ப்போமா முன்னறியை பார்ப்போம் அது முன்னால் அது வந்து எங் எனக்கு வந்து உண்டான தெய்வம் குரதெய்வமும் தண்டா தண்டபாணி கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வையும் அனாமியம் ஏகவக்ரம் காத்தியாயினி பிரேசுரம் கடிபத்தவம் கௌபீன இஷ்ஷு தரதண்ட சிஹஸ்தமேடேன் பணியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை தண்டாயபாணி கையில் வந்து ஞானதண்டை வச்சுருக்கார் இவர் வந்து கையில் இக்ஷு தண்டை வச்சுருக்கார் அப்போ யுக்ஷு தண்டம் எனக்காம் எனக்கீழ் அது செட்டிக்குளம்ங்கிற ஒரு ஊர் திருவாச்சூர்னு உங்களை சொன்னால் புரிஞ்சிருக்கும் சிறுவாச்சூர்ன்னு சொல்லப்பட்ட மதுரக்காளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ சின்ன மலை நம்முடைய இந்த பல்லாவரம் மலை மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு அல்லது மூ ரெண்டு மடங்குலே மூணு மடங்குக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்டதில் கையில் வந்து இக்ஷு தண்டத்தோடு அப்படி கீழே எட்டி பார்க்குற செட்டிக்குளம் டவுனில் அங்கே கீழே காமாட்சி சமையல் ஏகாம்பரேஸ்வர் சிவாலயம் இருக்கு காமாட்சியிலேருந்தே வாங்கிட்டார் அவர் இந்த இக்ஷு தண்டத்தை அவர் வாங்கிக்கிறார் அப்போ இது என்ன காமிக்கிறதுன்னா அந்த தண்டாயிருப்பானி ஞான தண்டத்தை வச்சுக்கிறோம் ஞானத்தை கொடுப்பான் இங்கே வந்து காமஜெயத்தை காமிக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவரை பற்றி இருக்கக்கூடிய பக்தர்களில் சிறந்தவர் அருணிகிரநாரத்தவர் வேறையார் அவர் வந்து கொடுத்த அந்த நம்ம கந்தர் அனுபூதிருக்கேன் அது ஒரு பிரகரண கிரந்தத்துக்கு சமமான விஷயம் ரொம்ப நாள் அதை வந்து பார்த்துருக்குது உண்டு அதாவது இது பாட தெரியாட்டா அதை பற்றி விச்சாரம் பண்ணி பார்த்துருக்கோம் அப்போது அது பிரகரண கிரந்தத்துக்கு சமமான விஷயம் ஆச்சாரியால் பண்ணிருக்கார் ஆச்சாரியக்கும் நம்ம அருணகிரநாதருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு ஒரு தடவை இந்த சங்கரரும் அருணகிரன் அதனெல்லாம் ஒரு உபன்யாசம் நடந்தது சென்னையில் ரொம்ப விசேஷமான விஷயம் அவருடைய கிரந்தங்கள் எல்லாவற்றிலும் ஸ்கந்தன் வந்து ஞானஸ்கந்தன் ஞானரூபன் எப்படி சிவமே ஸ்கந்தன் ஸ்கந்தமே சிவம் அப்படிப்பட்டது பிரணவத்தை உபதேசம் இருக்கார் மூணு பேருக்கு ஞானஸ்கன் ஞானஸ்கன் அந்த ஒன்றும் தகப்பனாக இருக்கேன் ஹே சுவாமிநாதா கருணாகரா தீனபந்தோ ஸ்ரீ பார்வதி முகபங்க பத்மபந்தோ ஸ்ரீசாதேவ கணபூஜ பாதபத்ம வல்லீசநாதா மௌதேகி கராவலம்பம்னு சுவாமி மலையில் பிரசித்தமான வந்து அப்படி தகப்பன் சாமியாக பண் பண்டார் உபதேசம் அகஸ்தியாச்சாரில் பிரண உபதேசம் அருணகிரிநாதர் பண்டிகார் அருணகிரிநாதருக்கு மூன்று விதமான முக்கியமான உபதேசம் பண்ணுக்கார் மூன்று விதமான முக்கிய உபதேசம் ஒன்றும் அவர் சரித்திரம் பின்னால பார்ப்போம் சும்மாயிரு சொல்லற அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால எல்லா உபதேசமும் அடங்கி கொடுத்ததுல வெறும் உபதேசம் மாத்திர அனுகிரகம் பண்ணுக்கார் அதில் அப்போ அனுகிரக சக்தி பிரவீகித்திருக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணிருக்கார் அவருடைய நாக்குல தன்னுடைய ஞான சக்தியா இருக்கக்கூடிய வேளால பிரணவத்தை எழுதி அதுக்கப்புறம் அவர் வந்து பாட சொல்லி முத்தை திறன் எடுத்து கொடுத்தார் இப்படி மூணு விதத்தை பண்ணிருக்கார் மறுபடியும் அவர் வந்து வயலூரில் இருக்கிற போது மறுபடியும் அவரை தூண்டி விட்டு நீ வந்து என்னை பற்றி புகழ் பாடு போகடி இருக்கிற பாடுன்னு சொல்லி அப்புறம் தான் அவர் வந்து வந்திருக்கார் அவரை சரித்திரத்தை பின்னால் பார்ப்போம் பொதுவாக சொல்ல வந்தது என்னன்னா இப்போ நம்ம வந்து கல்யுகத்தில் இருக்கும் ஐயாயிரத்தி நூற்றி வருஷம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம நமக்கு வந்து இந்த உயர்ந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு இந்த ஜென்மா கிடைப்பது அரிது அருது மானடாய் பிரிதரிஞ்சு அதிலும் பூண் குருடு செவிடு இல்லை இல்லாமல் பிரிப்பதரிஞ்சினும் ஒரு விவசாயி பண்ணுறான் விவசாயம் தான் இதுவும் அதாவது பிரம்ம ஜானத்தை அடைவதற்கு இல்லை பரமாத்மா அடைவதற்கு உண்டான ஒரு மூர்த்தி இதுவே ஒரு ப்ராசஸ்ஸு விவசாயம் மாதிரி தான் எப்படி நிலத்தை திருத்தி சரி பண்ணி வித விதைச்சி அதுக்கு வந்து களை பிடுங்கி ஜலம் பார்த்து மற்ற விலங்குகள் ஆடு மாடலேன்னு காப்பாற்றி பண்ணுறோமோ உழைக்கிறோமோ அப்புறந்தான் அதனுடைய பயிர் விளைக்க முடியும் அப்படி நம்ம சத்சங்கம் குரு ஆசிரியம் அவர்கள் உபதேசம் கேட்பது தெய்வ நம்பிக்கை மூர்த்தி தலம் கீர்த்தி தீர்த்தம் அப்படியெல்லாம் சுற்றி வர்றது பூஜை இப்படியெல்லாம் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும் வெறும் பாசுமாரி போயினா போகிறாங்க உயர்ந்த பா இது மா இது பண்ணுறது செலெக்ஷனுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்ட் மேலே வந்திருக்கேன் அப்படி இதுக்காக உழைக்க வந்திருக்கு மனுஷ ஜென்மம் கொடுத்துருக்கு மறுபடியும் இந்த ஜென்மம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது அதனால் இப்போவே நம்முடைய காலத்தையும் கழி இதாக வீணாவிடாமல் பண்ணணும் தெய்வ பக்தி சத்சங்கம் சிறந்த பக்தி பக்தி முடிந்தால் அதுக்கப்புறம் அந்த ஆத்ம விச்சாரம் ஞானம் அதுக்கப்புறம் சமாதி பிரார்த்தனை அடி தினம் பண்ணுறது உண்டும் ஆடியன் பண்ண அநாதாச என சாயுஜியம் வினா தைரியம் ஜீவனம் தெய்வமே கிருப்பையா ஸ்கந்தா தவபார பக்தி மச்சலான ஸ்கந்தா தவபாக இருக்கு ஜப்பம் தபம் யாக ஹோமம் யக்யம் அப்புறம் இப்படி பூஜை இப்படி பரமா ஆத்மாவு இப்போ பர பரபிரம்மம் பரபிரமம் ஒருட்டே அதுக்கு உண்டு சொல்லுவார் இவர் சொல்லுவார் வியாசரை சொல்லி கொடுத்துருக்கார் அர்த்தம் அர்த்த ஸ்லோகேனு பிரபோட்சாமி எத்து எருக்தம் கிரந்த கோடிமிகி பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மை வனாபிரகான் இதே சமஸ்கிருத்தில் இருக்கிறதுனால வந்து இதாக இருக்கும் அதையே தமிழில் காமிக்கிறார் நம்ம அருணகிருநாதர் அந்த பிரம்மங்கிறது எந்த ரூபத்தில் அது நிர்குணமான விஷயம் சகுணமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியனாக இருக்கார் அப்போ சகுணமாக இருக்கக்கூடிய அந்த ஞானஸ்கே இப்போ அப்படியே வந்து எங்கள் ஊர் குலதெய்வம் அந்த தண்டாயுது அவரே பிரம்மம் இவரை உபாசனை பண்ணாலே அந்த பிரம்மநிலைக்கே போயிடுது அதை காமிக்கிறார் அதை காமிக்கிற ப்ராசஸ் தான் இந்த கந்தர் அனுபூதி அதாவது மூணு நிலையில் காமிச்சிருக்கார் அதான் அது காமிச்சிருக்கார் அதை பார்ப்போம் அப்போது அதனால் நமக்கு இந்த தபஸ் யோகம்லாம் ஒரு இருந்தது யோகம் ஞா யக்ஞம் யாகம்லாம் இருந்தது இந்த கலியுகத்தில் அதெல்லாம் இல்லை நாம சங்கீர்த்தனம் இருக்குது அதெல்லாம் வச்சு முடியும் அது மாதிரி நாம சங்கீர்த்தன சமமாகத்தான் அருணகிரிநாதர் கொடுத்த கிரந்தங்கள்லாம் இருக்கு அதில் இது வந்து பிரகரண கந்திரமாக வந்து ஒரு ஜீவன் எப்படி பக்தி ஞானத்தை அடைந்து அவருடன் கலக்கிறான் மூன்று ஸ்டேஜில் கலக்கிறாப்பில் காமிச்சிருக்காரு காமிச்சிருக்கார் அப்படியவர்கள் காமிச்சிருக்காரு அதனால் நமக்கு நல்ல சிந்தனை வேண்டும் முதல்ல கெட்ட குணங்களேருந்து விலகணும் நல்ல சிந்தனை வேணும் நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கணும் நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருக்கிறபோது இப்போ எல்லாத்தையும் முதல்ல ஸ்டாப் பண்ணணும் வேகமாக போகிறது ஆப்போசிட் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் டர்ன் பண்ணி மறுபடியும் திருப்பி இதோட ஸ்பீடு எடுக்க முடியும் அப்போ எல்லாம் இறைவன் செயல்னு வைத்து கொண்டும் நம்மால் முடிஞ்சதையும் அப்படி நம்ம இப்போ சொன்ன மாதிரி அவர்களுக்கு உண்டான வர்ணாஷ்டம தர்மங்கள் அவர்களுக்குண்டான ஒழுக்கம் தர்மம் ஆச்சரணம் அனுஷ்டானம் பூஜை ஜபம் இப்படி பண்ணிட்டு இருக்கும் அப்போ கடைசியில் இந்த ஒரு எண்ணத்தோட என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் உன் செயலைங்கிறது தெரிஞ்சுக்கணும் பத்திரகிரியார் இவரோடு இருப்பார் நம்ம பட்னத்தாரோடு இருப்பார் சொல்கிறார் அகங்காரம் உள்ளடக்கி அந்த அபிமான அகங்காரத்தை விட்டு இந்திரியங்களை வந்து கட்டறுத்தி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதல் அதுதான் இப்போது அதாவது ஜாகிரத் அவஸ்தையிலேயும் விழிப்பு அவஸ்தையிலையும் அந்த பிரம்மத்தோட தன்னுடைய சுரூப லட்சணத்தை உணர்ந்து கொண்டு சேர வேண்டியது நான் பாகவத சிவர சிவராணாம் சொல்கிறதுனால அந்த அந்த வார்த்தைகள் அந்த ஜார்கன்லாம் வந்துடும் பரமேஸ்வரன் திருவாதவூர்ன்னு சொல்லப்பட்ட கா தன்னுடைய பாதத்தை கொடுத்து பாத மஸ்தக தீட்சை கொடுத்து அவர் உடனே அந்த க்ணமே அவர் மாதிரி எடுத்தார் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சிவனடியார் அவரை வந்து ஆகிட்டார் திருவாசகத்துக்கு உருவார் உருவாசகத்து உருவார்னு மாதிரி அவ்வளவு அறுநூற்றி எண்பத்தி ஒன்று சம்திங் அவ்வளவு தூரம் திருவாசகம் கொடுத்துருக்கார் அப்படிலாம் பண்ணார் அப்படி சிதம்பர கஷேத்திரத்தில் அவர் அப்படியே கலந்துட்டார் அது வந்து அப்படியே சாயுஜ அடைந்தார் அதே மாதிரி இந்த அருணகிரிநாதர் பெரிய ஒரு பக்தர் தான் முதல்ல அவருடைய வாழ்க்கையை வேறு விதம் வந்தது அப்போது அவரும் இந்த கந்தனோட சாயுஜ முக்தி அடைந்ததாகத்தான் கொள்ள வேண்டும் ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கிளி ரூபம் எடுத்துட்டு சொர்க்கத்து போகிறார் சொர்க்கத்துவே பாரிஜா புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுத்தும் அந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ராஜா பிரௌடபட ராஜான்னு அவனுக்காக ஒன்று கண்பார்வை கிடைப்பதை கொடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு சோ சௌக்கியமாக தேக சௌக்கியமாச்சு அவர் சரீரத்தை விட்டு போட்டு கூடுபட்டு கூடுபாய விடுங்க அதாவது பரகாய பிரவேசம்னு சொல்கிறது அது அதனால் வெட்டி அந்த சரீரத்தை அவருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பந்தாண்டான் இருந்தார் அவர் ஒரு காளிகு பாசுகர் அவர் அது வந்து எரிச்சுட்டார் சொல்வார்கள் புதைச்சுட்டார்னு சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏற்கனவே பகவத் சாகிஜ் ஸ்கந்த சாகுஜியத்தை அடைஞ்சதுனால சொன்னோம் இல்லையா அந்த நம்ம சுப்பிரமணிய குஜங்கத்தில் கடைசியில் சொல்லக்கூடிய ஆச்சாரியால் சொல்லது இது ஐகிக்கா ஆமுஷ்பிக்கா பலன் அதாவது இந்த உலக பலன்களையும் பர உலக பலன்களையும் அடைவீர்கள் அப்படின்னு ஆச்சாரியர் ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துருக்கார் அவருடைய இதில் அது வந்து முழுக்க முழுக்க மந்திர சாஸ்திரம் மாதிரி லபேத்த ஸ்கண்ட சாகித்யம் அந்தேன் அரசங்கம் அது மாதிரி சாகுத்தியம் அடைஞ்சார் அதுக்கப்புறம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் எப்பொழுதும் அந்த மீனாட்சி அம்மா மீனாட்சி தாயாருடைய கையில் வந்து கிளியாக போய் உட்காந்துட்டாரு அப்படி இருக்கக்கூடியது இந்த பாரத தேசம் நல்ல கலாச்சாரமும் நல்ல பண்பும் இருக்கக்கூடிய இடம் தெய்வ விஷயங்களில் ரொம்ப ஒசத்தியாக இருக்கக்கூடிய பெரிய மகரிஷிகளால் மகான்களாலையும் இதை வந்து பல தடவையும் போதிக்கப்பட்டிருக்கு நிலை நிலைக்கப்பட்டிருக்கு சுவானுபூத்தி அடைந்த மகான்கள் நிறைய பேர் இருக்கு அதுதான் அதில் ஒருத்தரை தான் நம்ம அருண கிரிநாத் அருண கிருநாத் சுவானுபூத்தி அடைஞ்சிருக்கார் அந்த சுவானுபூதி அடைந்ததான் கண்ணன் கீர்த்தையில் சொல்கிறாங்க இல்லையா உதிரே ஆத்மன ஆத்மனம் வந்து ஆத்மே இருமனும் ஒவ்வொரு ஜீவனும் அவர்களுடைய சாதனை மூலமாக அந்த அடைவணும் அதுக்கு வழிகாட்டுறாப்புல தான் அவர் அனுகிரகம் பண்ணி கொடுத்த கிரந்தங்களில் ஒவ்வொரு பிரார்த்தனையும் இருக்கும் ஒவ்வொரு திருப்புகளில் ஓடு பிரார்த்தனையாக இருக்கும் இல்லை அந்த பலன் இருக்கும் அந்த மாதிரி இந்த கந்தரனுபூதியை அவர் காமிக்கிறார் நம்மால் நிர்குண ஒரு சாதனையில் பொதுவான மக்களால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் முடியாது மூர்த்தி சாதனை தான் அதான் சகுண ரூபாசன மூலமாக நிற்குணபாசனம் மூலமாக நிற்குணபாசனத்தை அடைந்து அந்த சாயுத்தியம் அடைய முடியும் அந்த சாயுத்திய தடையில தான் கந்தரன் போத்தி காமிக்கிறார் அவ்வளோ தூரம் அந்த கந்தனுடைய அனுகிரகத்தால் ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இது இருக்கு அந்த திருச்செந்தூர் அதுல இருந்துதான் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தும் ஆச்சாரியாளுக்கு சங்கர பகவத் ஏற்பட்ட ஒரு சரீர புஜங்கம் ஒரு பாம்பு ஆடி போறதுடைய கால பார்த்து அவர் அதுல காண்பித்த என்னென்ன ஒரு பலன்கள்லாம் உண்டோ அந்த பலன்கள்லாம் கந்தர அனுபூதியில் பிரார்த்தனையாக க வைக்கிறார் அவர் இதை செய்கிற செய்கிறார் இந்த இந்த அந்த பலன்கள் வர்றாப்பில் இங்கே பார்க்க முடிகிறதையும் ஒரு ஐம்பத்தி பாடல்களாக செய்யுள்களாக பதிகங்களாக அவர் கொடுத்துருக்கார் நமக்கு அத்தியாத்ம விஷயத்தில் இங்கே பாரத தேசத்தில் கலியுகத்தில் காண்பித்திருக்கிறதையும் இருக்கு வித்யாஸ்தானங்கள் பதினாலுன்னு சொல்வார்கள் அந்த வித்யாஸ்தானங்கள் பதினாலில் புராணங்கள் ஒன்று புராணங்களும் இத்திகாசங்களும் இந்த புராணங்கள் இத்திகாசங்கள் படைத்து என்ன தெரிஞ்சு கொள்ளும் அளவில் இல்லை காந்த சங்கீதம்னு சொல்லுவாங்க தூரம் பொதுவான மக்களுக்கு சான்ஸ் இல்லை முடியல முடியல தாம் ஆச்சாரியால் இதுக்கெல்லாம் அவருடைய அவதாரமே திசப் தெருமரோ சேற்றே நமஹா அப்படின்னு அவருக்கு ஒரு நாமாவளி அஷ்டோத்திர நாமாவளி ஒன்றும் எழுபத்தி ரெண்டு இருந்தது அதை முடித்தார் இப்போ இருக்குன்னா அதுதான் கருவிக்கும் என்ன பண்ணுது அவர் அந்த அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணார் ஏற்கனவே இருக்கிறது அவர் வந்து பிரகரண கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார் பரமசூத்திர பாஷம் உபனிஷத்து பகத்கீதையெல்லாம் அதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு அருகதையாக தகுதியாக இல்லை லகு பிரகரணம் பண்ணிக்கால் அதுவும் தெரியாமல் இருக்கு அப்போ இருக்கிற போதும் சுப்பிரமணிய பஞ்சங்கம் மாதிரி ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டார் அந்த மாதிரி இங்கே நம்ம அருணகிரிநாதர் நிறைய கிரந்தங்கள் பண்ணிக்கார் அதாவது திருப்புகழ் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூத்தி வேல் வகுப்பு அடுத்தது மயில் வகுப்பு அப்புறம் சேவல் வகுப்பு இப்படி நிறையா பண்டுக அதில் இந்த கந்தர் அனுபூத்தி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒரு பாசுரம் ஐம்பத்தி பாசுரம் இருக்கக்கூடியது அதாவது மங்களாசாசனம் இதை சேர்த்தா ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் அதை வந்து நம்முடைய ஒரு அர்ப்பணமாக ஆத்மார்ப்பண்பனமாக இதை சமர்ப்பணம் பண்ணவங்க தான் ஆரம்பித்தது ஆரம்பிக்கிறேன் அதுக்கு ஒரு முன்னோடியாக தான் இந்த ஃபீல் கற்றுப்பேன் இப்போ அதனால் இதனால் என்ன கிடைக்கும் நான் ஏன் கேட்கணும் என்ன கிடைக்கும் இதான பொது மக்கள் கேட்குறாங்க என்ன கிடைக்கும் மனசாந்தி கிடைக்கும் வியாதி போகும் சத்ருஜயம் வரும் உங்களுக்கு வேண்டிய மனக்கவலைகள்லாம் போயும் மன கஷ்டங்கள் போகும் இந்த அதாவது வயசானவர்களுக்கு இல்வாழ்க்கையிலேருந்து ஒரு விலகல் மரண பயம் போகும் ஸ்கந்த சாகித்யம் கிடைக்கும் ஸ்கந்த பக்தியும் ஸ்கந்த ஜாதித்தும் வந்து ஒன்று பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பதியத்துக்கும் ஒரு பிரார்த்தனை மாதிரி சொல்கிறார் ஒரு பிரார்த்தனை மாதிரியும் சொல்கிறார் ஒரு பலன் கிடைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இவ்வளவும் அதில் சேர்ந்திருக்கிறதுனுடைய காரணம் என்ன அந்த பரம்பொருள் தான் சிவம் சிவமே முருகன் கந்தன் அவர் வந்து தன்னுடைய முழு அருள் சக்தியை அவர்கிட்ட கொடுத்துருக்கார் சும்மா இவர் சொல்லறேன்னு சொன்ன அவர் வரும் வார்த்தையால பார்க்கப்பட்டது மனசெல்லாம் சுத்தமா அடங்கி அந்த ஜீவன் வந்து அந்தரூப லட்சணத்துல போய் ஒடுங்கணும் இப்போ வார்த்தையெல்லாம் இந்த வார்த்தைகள் வந்து வர்றதே சி வித்தியாக வந்த சொல்லுவாரு கீழே மனசு மனசு தீந்தனத்துக்கு முன்னாலேருந்து கீழேந்து வருது அதுக்கப்புறம் வரது வரது தான் வைக்கறின்னு சொல்லுவார்கள் அப்படி இல்லாமல் சமாதிஸ்த நிலையில் அவரை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த அனுகிரக வாக்கியம் அது அது வெறும் சொல்லில்லை அனுகிரகம் பண்ணது சும்மா இரு சொல்லு அப்போது அவருக்கு ஏற்கனவே அவர் வந்து வித்தியை படித்தவர் தான் தமிழ் படித்தவர் தான் இலக்கணம் தெரியும் எல்லாம் தெரியும் அது வந்து அவரை கொண்டு சேர்த்து கொடுத்தோம் பிரணவம் வேறு ஏற்றிருக்கார் அது பிரணவம் வந்து பிரம்மத்தை குறிக்கிறது ஓமித்ய கா அக்ஷரம் பிரம்ம பிரணவத்தை குறிக்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது அவரே நிர்குணமான பிரம்மமாக இருக்கக்கூடிய ஸ்கந்தன் சகுணமாக மூர்த்தியாக காம்பிச்சியும் அவர் வந்து தன்னுடைய பிராணத்தியாகம் பண்ணுற போதும் அதாவது திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு முடிக்கிற போது அப்போ வந்து தாங்கி நிற்கிறார் அவர்களுக்கு காப்பாற்றுறார் அவரே முத்தை தரன் திருப்புகழ்பாட் எடுத்து கொடுத்தார் அப்போ எல்லா விதத்திலையும் கந்தன் வந்து அவருக்கு ரொம்ப அனுகிரகம் இருக்கார் இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்ப்போம்